அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஏற்கப்படாமல் இருப்பதில்லை அல்லது மறுக்கப்படுவது மிக குறைவாக உள்ளது ஒன்று பாங்கு நேரத்தில் அதாவது பாங்கு சொன்ன பிறகு செய்யப்படும் இரண்டு எதிரிகளுடன் போரிடும் போது கேட்கப்படும் வா என்று நபி சல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து நான்கு பூஜ்ஜியம்